وباريك على محمد وعلى ال محمد كما بارك تعالى ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد لقد قال الله تبارك وتعالى يا ايها الذي يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وَبَشِّرْهُمَا مِنْهُ رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ صدق الله العلي العظيم கன்னியமான சங்கையான சகோதர்களே பெரியார்களே தாய்மார்களே வாலிபர்களே சிறார்களே நேற்று வலிமாவுடன் நிக்காவுடன் சம்பந்தப்பட்ட மகருடைய சம்பந்தமாக சில விடயங்களை நேற்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சுது அதுல ஒன்று நான் சொன்னேன் நபீனுடைய சுண்ணாவில வலிமாவை தவிர வேற எந்த ஒரு பங்கும் இல்லைன்னு சொல்லி அதனுடைய அர்த்தம் இது இல்ல கல்யாண வீடுன்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு பங்கனும் வைக்க கூடாது வெறுமனே வலிமா மட்டும்தான் இருக்கணும்ன்றது அர்த்தம் அல்ல குடும்பம் சேர்றது கல்யாண வீட்டுல குடும்பம் சேருவாங்க மாமா வருவாரு நான வருவாரு தம்பி வருவாங்க பக்கத்து வீட்டிலிருந்து ஆக்கள் வருவாங்க மாப்பிள்ளைய கூட்டாளிமார்கள் வரலாம் பெண்ணுடைய கூட்டாளிமார்கள் வரலாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வழக்கம் இத பத்தி என்ன சொல்றது இஸ்லாம் என்று கேட்டா இஸ்லாம் மிகவும் அழகான இதுக்கு வழிகாட்டி இருக்குது ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றது இஸ்லாமத்தில குத்தமான காரியம் அல்ல ஒரு பொம்புல குறிப்பாக ஒரு பெண் வீட்டுக்குள்ளே ஒதுக்கமாக அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு புல்லை நாளைக்கு வீட்டுக்கு செலாம் சொல்லி போட்டு போகப் போகுது நான் இதுக்கு புறகிந்த ஊடில் என்ன மாப்பிள்ளை வீட்டில் தான் நான் வாழப்போகிறேன் என்று சொல்லி வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது யாருடையோ பராமரிப்பில் இருந்துட்டு இன்னொருவருடைய பராமரிப்பின் கீழ் அந்த புள்ள போகப் போகுது அந்தக்கு சந்தோஷமான நாளாக இருக்கவும் மேலும் கவலையான நாளாக இருக்கவும் போக போகிற இடத்த இணைச்சி சந்தோஷம் விட்டு விட்டு போற உங்க தெரியாது ஒரு சந்தேகம் எதுக்காகவே அழுகிறா இது சந்தோஷ கண்ணீரா இது துக்க கண்ணீரா சில ஹட்டங்களில் சந்தோஷத்திலையும் அழுவாங்க போனா ஒரு கூட்டம் அகுறாங்க கவலையில பிரிஞ்சி போற கவலையில இன்னமொரு கூட்டம் அழுகுவாங்க சந்தோஷத்தில் ரெண்டு வகையான கண்ணீர் கண்ணால கொட்டும் சந்தோஷ கண்ணீர் கவலையில கண்ணீர் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கு சந்தோஷ கண்ணீர் எப்பயுமே கூலாக இருக்கும் அல்லாஹு அக்பர் கவலை கண்ணீர் எப்பயுமே சூடாக இருக்கும் ஒரே கண்ணால கண்ணீர் கொட்டுது தன்மைகள் ரெண்டு வகையான தன்மைகள் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது சந்தோஷத்தில் கண்ணீர் கொத்தினால் அது பின்னருக்கும் கூலாக இருக்கும் கவலையில குத்தினால் அது சூடாக இருக்கும் பொண்ணாலும் ஒரு சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய இந்த கட்டத்தில் அவக்கு யாரோ உதவிக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அதுக்குத்தான் நாங்கள் உருவாக்கிக் கொண்டோம் மனதோண்டி கல்யாணம் என்ன கல்யாணம் மழை தோண்டி கல்யாணம் ஒரு பேர் வச்சிட்டோம் அன்றைக்கு என்ன செய்யறது கொஞ்சம் வசதி செய்வாங்க ஒரு ஒரு என்ன என்ன கச்சேரி பாட்டு கச்சேரியா இசை கச்சேரிய சரி கூட்டாளி எல்லாம் வந்து இருந்தாங்க அன்றைக்கி நாள் ஒரு சந்தோஷமான நாள் நாங்கள் யாரும் நினைச்சக்கூடாது இதெல்லாம் பிஜாத் இஸ்லாத்துல இல்ல போங்க போங்க இல்ல நாங்கள் எப்படி யோசிக்கோனோம் குரான் ஹதீஸ்தான் நாங்கள் பின்பற்றோம் சமூகத்தில் என்ன நடைமுறையில இருக்குதோ அது குரானுக்கும் ஹரீஸுக்கும் மாற்றம் இல்லை என்றால் நாங்கள் நினைச்சு மாட்டோம் அதைப் பைத்து எதிர்க்க மாட்டோம் ஆனால் நாங்கள் செய்யறது குரான் ஹரீஸுக்கு மாற்றமானதாக இருக்கும் நிச்சயமாக அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் இஸ்லாத்துல ஒன்று நல்லா யாமிச்சு எந்த விஷயம் குரானுக்கும் நேர் மாற்றமாக இருக்குமோ அது ஒரு நாளும் இப்படித்தான் செய்யணும் என்று காட்டி தந்திருக்கிறாங்க அப்படி செய்யம் பின்னால உருவாக இருக்குது ஆனா அது வந்துட்டு எங்கள்கிட்ட நடைமுறையில இருந்து கொண்டிருக்குது அதை செய்வதற்குக்கும் சில விஷயம் இருக்குது முரம்பாடு இல்ல ஹதீசுக்கும் முரம்பாடு இல்ல அதை செஞ்சுட்டு போறதுக்கு புத்தக மக்காவுடைய வெற்றி காபத்துள்ளாவுடைய முஸ்லிமும் நாயகம் சல்லாஹூ அலைவசல்ல வருடங்களுக்கு பிறகு சுமார் காபத்துல்லாவுடைய சாவிய கையில் எடுக்கிறாங்க அண்டைக்கு நாள் நபி சல்லாஹூ அலை அந்த வெற்றியை எப்படி கொண்டாடினாங்க செலிபிரேட் பண்ணாங்க செலிபிரேஷன் எப்படி கொண்டாடுவோம் ஏன் காவத்துள்ளாவுடைய சாவிய கையில் உடைச்சி நாசமாக்க போறாங்க காவத்துள்ளாவுக்குள்ளாவுக்கு நதிக்கு தொலைலாம் இருந்துச்சுதோ ரெண்டு ரக்காற்று தொழுகிறத்துக்காக வேண்டி தலையை தூக்கி வைக்கிறாங்க பூமிக்கு மேல அழுகிய ஒட்டகத்துடைய குடலை தொடர்ந்து நதிக்கு மேல போட்டாங்க அப்படிப்பட்ட இடத்தை இன்றைக்கு கைப்பற்றுவாங்க அப்படிப்பட்ட இடத்தை என்னை கைப்பற்றாங்க நாயகம் அலிவசல்லோஷத்தை வெளிப்படுத்தினாங்க வெளிப்படுத்துங்கோ உங்களுடைய எதிரிகளுடைய மனதை நோகிக்காமட்டி தந்து கொண்டுதான் யாருடைய மனதையும் நோகிக்க வேண்டும் உங்களுடைய எதிரியாக இருக்கும் உங்களுக்கு மேல கொடுத்து ஒத்தகத்துடைய குரலை போட்டாங்களோ அவண்ட உள்ளத்தை நோவிக்க போகாத காபத்துள்ளாவுடைய சாவி கையில கிடைச்சிருக்கு அந்த சாவி வந்துட்டு கையில கிடைச்சிருக்குது அல்லா சுல் நதிக்கு சொன்னான் நதியை நாயகமே சிலவர்களே இந்த சாவியை நீங்க அவங்களுக்கே திருப்பி கொடுத்திருப்போம் சாதி அவங்க கையில் இருக்கட்டும் அவங்க குடும்பத்துக்கு அல்லா கொடுக்கும்படியாக சொல்லிட்டா நீங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பு அவங்களுக்கு செய்ய விடுங்க போய் சின்ன முருக்க என்ன செய்ய அதுல பைத்து குறை கண்டு கொண்டே அதுல பைத்து இது கண்டு கொண்டே ஆழமாத்த போறத்தினால எந்த ஒரு லாபமும் வரப்போறது இல்லை சாவிய கையில கொடுப்போம் சாவிய கையில கொடுத்துட்டாங்க அவர் முஸ்லீமாகிட்டார்கள் இப்பத்தான் ஒரு சம்பவம் வருகிறது ஆச்சரியமான சம்பவம் அதுல தாயி அல்லாஹ் ஒரு பொம்புல அவக்கு பெண்களுக்கு எப்பயுமே வித்தியாசமான திங்கிங் பிறக்கும் என்ன திங்கிங் வித்தியாசமா பிறக்கும் வித்தியாசம் சில பெண்கள் அழுதுவாங்க எனக்கு ஏன் இப்படி வருகிறது ஆயு சக்தியக்காரங்க இருக்கிறாங்க அங்க பைத்த மென்சஸ் வந்துட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டான் அதே கிஷா அதே சம்பவம் போனா பயணம் வந்ததுக்கு பிறகு சொல்றான் ஒரு ஆச்சரியமான கதை சொன்ன நபி என்ன கதை சொன்னா நபியே கணவர் என்ற பேச்சு இல்லப்பே ஒரு ஆள் என்ன செய்யணும் தலைக்கு பல வகையான தொப்பி போடணும் ஒரு தொப்பி போடணும் போட்டு கூடாது அதை கலட்டிடணும் எங்க வீட்டுக்கு போத்தே ஹஸ்பண்ட் போத்த என்ன பிள்ளைகளோட பாப்பா நீங்க பிள்ளைக்கு முன்னால் நசுண்டோண்டா நீங்க பள்ளிக்கு தான் கூட்டாளிமாரோட சேர்ந்த கூட்டாளிமாறு பைத்தியம் விளையாட வேண்டித்தான் வரும் மார்க்கத்துக்கு உள்ளிருந்து கொண்டு சரியாட்டுக்கு உள்ள இருந்து கொண்டு நீங்க என்ன செய்யணும் உங்களை கூட்டாளித்தனத்தை வெளிப்படுத்தத்தான் வேணும் வெளியார் ஒரு நாள் பாரு வாழ்க்கையை எப்படி பார்த்த ஏராளமான உதாரணம் இருக்கிறது அல்லாஹு உமரும் மூணு பேரும் கூட்டாளியும் தான் நபியும் தான் சஹாபியும் தான் கூட்டாளி பக்கம் மறுபக்கம் என்ன வந்தி ஒரே படிக்கிறோம் போட்டு உட்கார்ந்து முட்டங்கால் விளங்குற வரைக்கும் ஆடை உயர்ந்திருந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க அந்த கார்னுடைய தோப்புடைய எல்லையில் தோட்டத்துடைய வாசல்ல ஒரால் காவலுக்கு அந்த கட்டத்தில் அந்த கட்டத்தில் உள்ள உறவு என்ன உறவு தெரியுமா கூட்டாளி கூட்டாளி உறவு அந்த கட்டத்தில் கூட்டாலி கூட்டாளி என்ற உறவு அந்தந்த உறவுக்கு அந்தந்த இடத்துல செய்ய மதரசாவுடைய காலுக்கு மேல கால போட்டு மூணு பேர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க இப்ப வராங்க அந்த சபைக்கு மூணாவது ஒரு அவர் யாரே அதுமான தூக்கி கொண்டே என்ன பிடிக்கும் கண்டு மனக்குமாறும் நபி என்றும் போடல்ல நபி சொல்லு பல வகையான கப்போட்டாங்க மனைவிக்கு முன்னாலுனுக்கு முன்னால அப்பா என்றே போல குழந்தைகளுக்கு அழிவியலாத்துக்கு முன்னால மர்மகன் என்ற தொப்பி சுகானாக்களை பொறுத்தவரை இப்படித்தான் நம்பிக்கையும் சஹாபாக்களுக்கு உறவுகள் வணக்கப்பட்டிருக்கிறது அதுல ஒன்று தான் ஒரு நாள் வாரா சரியா பேரே சொன்னா எனக்கு காபத்துல்லா ராவைக்கு கொஞ்சம் திறந்து தாங்கோ நான் ராவைக்கு விவாதத்தை செய்யணும் எங்க தோறும் காபத்துள்ளிக்குது கதும்ழக்கம் ஜத்திலிருந்தே இருக்குது நவீனத்தில் அனுமதி கேட்பேன் நரிசல்லாக அனுமதி கொடுத்தா தான் நான் இதை துறப்பேன் இப்ப இந்த நேரே போனாங்க சொல்றான் ஆனா துறக்கிறத எங்கிலியா காலத்திலிருந்து இல்ல நீங்க அனுமதி கொடுத்தாங்க அதை மாற்றவாங்க காத்துள்ளே துறக்கான வகை குரான் வரவும் ஹரீஸ் வரவும் குரானுக்கும் சுண்ணாவுக்கு எந்த இதுவும் இல்லை ஹரஜும் இல்லை என்றால் அது அப்படியே நீங்க செஞ்சு கொண்டு போங்கோனா இப்ப என்ன செய்வாங்க நான் சொல்றேன் அந்த விஷயத்தில் நீங்க ஹராட்ட கொண்டு சேர்க்க மலதோண்டி கல்யாணம் என்று சொல்லி மகரிஷும் இல்ல பாவத்தை செய்வீங்க ஒரு அந்நிய பெண்ணுக்கு முன்னால் உடம்பை தொடர்ந்து காட்டுறீங்க மனதோண்டி வைக்கிறது ஆகும் தான் வைக்கோம் இப்படி வந்தான் ஹதீஷ் இமாங்கித் தாலா சொல்றா நான் நெருங்கின கூட்டாளி நான் வீட்டுக்கு வாராங்களோ அண்டைக்கு என்னுடைய இன்னும் பல நந்திகளும் பல கூட்டாளிமாரும் அண்டைக்கு ராவு ஆயிஷாவுடைய இருந்தோம் மேலமான நண்பர்கள கூட்டாளி சுடைய கூட்டாளி போல இருப்பாங்க கூட்டாளி மாதிரி இன்றைக்கு நாங்க கேள்வி கேள்விகளை பார்த்தா கேவலமான மோசமான அருவறுப்பான கேள்வி அருவருப்பான விடயங்கள் தான் கேள்விப்பட்டோம் அந்த கல்விய உடுப்பு யூனிஃபார்ம் ஸ்கூல் பிள்ளைகள் கிளாஸ்மேட் யூனிவர்சிட்டி பாய்ஸ் யூனிவர்சிட்டி கேர்ள்ஸ் எப்படி வந்தாங்க ரொம்ப வெக்கமாக இருக்குது தலையை பணியை போட்டுக்கொண்டுதான் கேட்க வேண்டிய கட்டத்துக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம் அந்த நண்பர்கள் கூட்டாளிமார்கள் ஆயிஷா நபீட வீட்டுக்கு வந்தாங்க போறது ஹராம்ன்றதல்ல சொன்னத மனைவி கணவன் வீட்டுக்கு முதலாவது அன்றைக்கு வாங்களுக்கு தாயஷாவுடைய வீட்டுக்கு முதல் நாள் போனாங்க சல்மான் இடத்திலையும் பெண்கள் தான் கணவன் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அந்த சொல்றா நான் கண்டேன் நபி செல்லம் வீட்டுக்கு முதலாவது நாள் ராவு வாராங்க வந்தாங்களோ அண்டி ஆயிஷாவுடைய வீட்டில இருந்தது ஒரே ஒரு பால் போப்ப மட்டும்தான் எந்த நபீனுடைய பேரை சொல்லி துவா கேட்கிறோமோ எந்த நபீனுடைய பேர வாழ்க்கையினுடைய முன்மாதிரி ஆகி கொண்டோமோ அந்த நவீனுடைய திருமணம் நடக்குது ராவோ நபீனு ஆயிஷா உடைய ஊற்று கோப்பதான் இருந்துச்சு இதை தவிர வேற ஒன்றும் இருக்கல்ல அண்டைக்கு ராவ நாயகம் அதை குடிச்சாங்க அதுக்கு பிறகு அந்த பால் கோப்பை ஆயிஷா குடுத்தாங்க ஆயிஷா நீங்க குடியுங்கோன்னு சொல்லி ஜியா அந்த ஆயிஷா வெக்கப்பட்டா இப்படித்தானே மாப்பிள்ள குடிச்சிட்டு கையில தாரா நேற்று இப்ப தான் மாப்பிள்ள வந்திருக்கிறாரு குடிச்சிட்டு கையில குடுத்தா அப்படி வெக்கப்படுறா بنت لا رسول وسلم அதுக்குயிஷா எடுத்து கொஞ்சம் குடித்தா அப்பே பால் மிஞ்சிட்டு நாயகம் அதுக்குடும்ப அவங்கப்பட்டாங்க ஒரு மாப்படிச்சுன் குச்சுக்குடிக்கோ அப்ப சொன்ன அந்த பெண்கள்ருவா ஏ பெண்களே நீங்க ஏனும் பசியையும் பொய்யையும் ஒன்று சேர்க்கிறீங்க இதுவும் பை பசி உள்ள ஒருவர் பசி இல்ல என்றது வாய் வட்டத்தை உங்களுக்கு விருப்பம் இல்லையா உங்களுக்குள்ள விருப்பம் வெக்கத்தின் காரணமாக ஒன்று சேர்க்க வேண்டாம் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை இது பொய்யாக இருக்கும் என்றால் பொய்க்கு என்ன சொல்லப்படும் இது பொய் என்றால் பொய்க்கு என்ன சொல்லப்படும் வாழ்க்கையில் பொய் இல்லாத ஒரு சமூகத்துக்கு உருவாக்க இன்றைக்கு கணவனுக்கு மனைவி பொய்காரன் மனைவிக்கு கணவன் பொய்காரி இதே போல வாப்பக்கு மகன் பொய்காரன் மகனுக்கு வாப்ப பொய்காரன் சமூகத்தில பொய்ய கொண்டுதான் உண்மைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பொய்யில தான் படத்த ஓட்டுறோம் அப்படி பொய் இல்லாத ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பு பேசக்கூடிய மக்களாக இருங்கோ உன்ன பேசக்கூடிய மக்களோட வாழுங்கோ பொ சொல்லணுமத்துவ பாதுகாப்பான பொய்யை விட்டு நம்ம பாதுகாப்போம் நடக்கும் முதலாவது என்ன சொன்னா நீங்க ஒரு பொன்ரா செஞ்சு கொண்டது பிறகு மாப்பி என்ன ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அவர்களை பற்றியாங்க தெரியுமா நீங்க பிள்ளைகளுக்கு பொய் சொல்ல படிச்சு கொடுக்கறீங்க இப்படியும் பொய் சொல்லலாம் எ வாழ்க்கையை இப்படி போட்டலாம் எப்படி ஓட்டலாம் இப்படி போட்டலாம் எங்க இருக்கிறீங்க சரக்கம் way பொ கேட்டுக் அவன் நாளைக்கு சொல்லுவான் அவளுக்கு அதுக்கு அப்பன் உண்டு அவனு சொல்லுவான் நானும் வந்து வேண்டுவான் பொய்ய படிச்சு கொடுக்கிறோம் வா சொன்னு சொல்ல சொல்லி அப்படி சொல்லுவோம் எங்களை மாதிரி கேட்கிறாங்க ஜீரணிக்கிறாங்க அவங்க அவங்க வந்து அவங்க எல்லாம் திங்க் பண்ணி எங்களுக்கு ஒரு பேரும் தந்துடுவாங்க இவர் பொய்யன் என்று சொல்லி பேச வேண்டும் அதனால நான் என்ன சொல்லுவாரேன் அந்த ஹரிசப்படியை போகுது இந்த விஷயத்தை கவனம் செலுத்தும்போது வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பங்கு பங்கெடுக்கிறது குடும்பங்கள் சேருங்கோ கல்யாணம் என்ற விஷயம் இதுக்குள்ள மார்க்கத்துடைய ஹட்டுக்குள் இருந்து கொண்டிருந்த விஷயங்களை செய்ய பாருங்கள் முக்கியமான விஷயம் இன்னும் ஒரு விஷயம் கேட்டாங்க நேற்று மகர் எப்போ சொல்லி மகர் எப்படி பேசினாள் மகர் எப்ப கொடுக்க மகருக்கு தொகை இல்லை மகருக்கு என்ன இல்லை இல்லை சொல்லி ஆனால் மகர் என்று சொல்லக்கூடியது எப்படி எங்க ஊருக்கு போனேன் இந்தியாவில அங்க போனா மகர் வச்சுக்க ஒருவன் விரும்புகிறான் என்ன ஹதீஸ் இன்னாக சொல்லி அங்க பார்த்து மகருந்து நபிசல்லாம் தங்க மகள்மாவுக்கு அலிலதி அல்லாஹு மகர் கொடுத்தாங்க நவீனு முன்னிலையில நாங்க சொல்றோம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மகர் கொடுத்தாங்க இருபத்தையாயிரம் ரூபாய் மகர் கொடுத்த நாள் அண்டைக்கு வெள்ளவத்தில் காணி ஒரு பேச்சுக்கலாம் மகர் என்று சொல்லக்கூடியது ஒரு பொறுமதியான அமௌண்ட் அதே நேரத்தில் நாயகம் பெண்களுக்கு சொன்ன குறைங்கோ கல்யாணத்தை லீசாக்கோ கல்யாணத்தை சிம்பிளாக்கும் மகர் என்று சொல்ல வச்சு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறது மகர் கொடுத்தா இல்லையா அப்பதான் சட்டம் தெரியுமா கொடுக்க மேலும்ட மடில்ல இவர்ச்சு இந்த ரெண்டு பண்ணப்படணும் மகர உடனே கொடுக்கணும் கட்டாயம் இல்ல ஆனா மகர் நிர்ணயிக்கப்பட வேண்டும் நிச்சய ரூபா மகர் என்பதாக நிச்சய ரூபா மகர் சரி மகர நீங்க லட்சம் ரூபாய் செல்ல இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ரசூவிடைய மகர என்பதாக ஒரு பிரச்சினையான விஷயம் அல்ல யாருக்கும் எவ்வளவு கூட்டியது போல மகர கூட்டத்துக்குரிய வழியை பார்க்க மாட்டோம் அதுக்காக வேண்டி நூத்தி ஒரு பதினோரு கொடுக்கவும் மகரணும் நீங்க தலாக்கு சொல்லும் மகர கொடுக்காத மனைவி கொஞ்சம் களை போல விருப்பம் இல்ல மண்ட ஆமி மாதிரி மாத்தோணும் இதை பண்ணுவோம் மகர் அப்படியாமல்லை பா பதினஞ்சு ரூபாய் கொடுக்க வேணும் இந்த மட்டும்தான் இந்த வாகனத்தை என்ன செய்தி இல்லாத மாத்திரண்டாலும் ஒரு இருபது ரூபாய் வேணும் ஆனா ஒரு மனைவியை மாத்திரி பிரச்சனை இல்லை நூற்றி ஒரு மாத்திக்கொள்ளும் பணம் இந்த மகர்ந்து அப்படிப்பட்ட தலா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பாதுகாப்பு அதனால குடுக்க மகர் அவர்கடியில் வச்சு கொள்ளையிலும் அல்லாஹ் குரான் திருமணம் ஆகிறது அதாவது சொல்றா மாப்பிள பயணிங்க சொல்ற மகர் எழுதிக்கிறார் அவ கொஞ்சம் நாளைக்கு பிறகு சொன்னா மாப்பிள்ளையை பார்த்து நான் உங்களுக்கு ஒரு கிப்ட் தரப்போறேன் என்ன கிப்ட் சொன்னா நீங்க எனக்கு தர வேண்டிய மகர் தொகையை நான் மன்னிச்சிட்டேன் சொல்றவிக்கு இருக்குது தாராள அப்ப இன்னமன்று பேசிக்க மகர காசி கிடைச்சல் நீங்க எப்படி மகரீங்க இப்ப என்ன என்றால் உங்களோட மவுத்துக்கு பிறகு நீங்க விட்டு விட்டு போன பொருள்ல விட்டு விட்டு போன உடைமைகள்ல முதலாவது என்ன செய்யப்படும் என்ற ஜனாதாவ நல்லடக்கம் எடுக்கப்படும் காசி கொஞ்சம் கொடுக்க வேண்டி வரும் கபன் புடவை வாங்க வேண்டி வரும் இதே ஜனாசா இதே மையத்தை ஜப்பான்ல நடந்திருக்கின்றால் சுமார் தேவைப்படும் எோர்கள் வாழ்ந்த தலை சிறந்த புத்திசாலிகள் கொழும்புல கொழும்பு இல்லை மாபோல கொழும்பு இல்ல இந்த கொழும்பு சொல்லக்கூடிய முனிசிபல் லொகேஷனுக்கு மட்டும் மாற்று மதத்தவர்களுக்கு மாற்று மத சகோதர்களுக்கு சொந்தமான மையவாடி ஒன்று தான் கனத்த மட்டும் என்ன கனத்த மட்டும் முஸ்லிம்களுக்கு நாலு மையவாடிகள் என்ன சொல்லுமா குப்பியாவத்தை மாதம்பிதி இது நாலு மையவாடியும் சும்மா வந்ததல்ல அந்த காலத்தில் பிரிட்டிஷ் நாட்டு ஆளுக்குள்ள அந்த நாட்டு லாயர் அந்த கொழும்பு முனிசிபல் லாயர்கிட்ட பைத்து அவர்த்த பைத்து எங்கட ஜனாதா நாங்கள் சுட மாட்டோம் வாகனத்தில் நான் இப்ப சொல்றேன் அந்த மையவாதி நாள் இல்ல என்று இருந்தால் ஒவ்வொரு பள்ளிவாசல கட்டக்குள்ளே ஒரு மோச்சரையும் சேர்த்தி கட்ட வேண்டியிருந்திருக்கும் என்னதுக்கு ஒரு ஜும்மா ஏழாம் பண்ணோனும் நாட்டில் இந்த சுமார் எூத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம் இருக்குது உருவாக்கப்பட்டதல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கு அது பிறகு செலவழித்தா பிரிட்டிஷ்ல இருந்து ஒரு சேர இங்க அரபு நாட்டில் இருந்த ஒரு சேரை இங்க எத்தனை பேர் மினி அடைவாங்க இப்படி பாரம்பரிய மருமக்கள் முன்னோர்கள் தேவையான முதலாவது கொடுக்கோணம் மனைவியிட கடனை என்ன கடன் மகர் பதினஞ்சு லட்சம் ரூபாய் எழுதி யாரு இதை எனவே இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் முதலாவது கிரெடிட் பண்ணணும் யாருக்கேன் மனைவிக்கு மகர்ன்றது இதுதான் மகர இந்த காசி கொடுக்கப்படும் மகரோட சம்பந்தப்பட்ட விஷயம் அமல் செய்யக்கூடிய பாக்கி திருக்குள்ளம் என்னன்னு சொன்னா இன்றக்குள்ள தலையங்கம் கணவன் மனைவிக்கும் செய்ய வேண்டிய ஹக்குகள் கடமைப்பாடுகள் ஒவ்வொருத்தருடைய ரைட்ஸ் ஒவ்வொருத்தருடையே வரைக்கும் அன்னியண்ணியமா இருப்பாங்க வலிமா கொடுக்கும் வரைக்கும் நீப்பாங்க முந்தி தச போட முந்தி எல்லாம் நல்லா என்னைக்கு போல் போட ஆரம்பிச்சோ அப்படின்னு அவர் சும்முள்ள அவுட்டை கேட்பாரு அப்பதான் யார் வேணும் இல்ல ரெண்டு குடும்பம் பேசினுக்கு வர முந்தி இறங்கி ஆச்சு வெட்டும் போலும் தேவை அடிச்சோம் இவர் கையை தூக்கணும் ஆனா, நபி கூட சும்மா யோசினவர்கள் குடும்ப வாழ்க்க வாழ்க்கையில் நல்லா யாச்சுக்கோங்க ஒரு விஷயத்த அடையோணம் ஒரு விஷயத்தை அடையணம் என்ன செய்யும் என்ன செய்ய ஒரு விஷயத்தை அடையாளம் எப்பயும் பாருங்க விட்டுக் கொடுக்கிறது என்ன செய்யுங்க ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டாங்க வெற்றி இல்ல விட்டு கொடுக்கறதுல வெற்றி தெரியுமா இந்த அங்கத்தான் வேற என்ன அரசாங்கமும் போற அங்கத்தான் இவரும் போற அங்கத்தான் முழு பேரும் அங்கத்தான் போறது மாதிரி எல்லாரும் போனா இருக்கூடியம் பேசுகளே எனக்கு கிடைச்சல் எனக்கு கிடைச்சல் தானே என்ன சொன்ன செய்ய வேண்டியா எனக்கு அவருக்கு செய்ய கிடைத்தலையே கணவர் சொல்லோன மனைவி என்ன நம்பி ஒரு அடிமையா அடிமைய போல எனக்கு வந்திருக்கிறாள் எனக்கு அவளுக்கு செய்ய வேண்டியது ரொம்ப செய்ய கிடைத்தலையே மனைவி செல்லோணம் ஓஹோ என்ற கணவன் எப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தாலும் عند السورة كتتا الله وعنده كالي كيلدان بچر كران لو كنت آم راحدن لعمرت المرعة عن تسجد لزوجيها يارم ياركم سجدا سيلا مندرندال منعيوية كانمنك سجدا سيلا بدي احمه چولي رتن عند شننا كانمن ليا ايوان عند اول پاکورا منعيوية پاکورا مندرندل اولو ولفت لهم هلارم شينده امر نلل مندر امر پريا مندر இவரே இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று முழு உலகத்தில் உள்ள மக்களும் சேர்ந்து பொன்னாட போற்றி வரவேற்றாலும் நபிசல்லாஹூட மனைவி சொல்லாத வரையில் மேலே போகாது வாக்களிச்சா நிறைவேற்றுவார் Honest man. அவருடைய உள்ளத்தில் சரியான இறக்க வைக்குது மன்னிக்க கூடியவர் விட்டுக் கொடுக்கக்கூடியவர் உலகத்தில் கூப்பிடு நோனவா கூப்பிடு நோனவா சொல்லுவாங்க மனைவி சொல்லுவாவா சிலரைக்குது வாயால சொல்லும் பயந்து சொல்லல்லட்டி வெளியே போட்டுவாரு போட்டு சொல்லும் பெவாரு சொல்றதான் சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபரையும் ஒவ்வொரு நிக்காக முடித்தவரையும் அந்த பாக்கியம் பெற்ற மக்களாக்கிவிப்பான எங்களுக்கு இல்லை நாங்கள் ஒரு நாளும் எங்களை வேண்டி போராட மாட்டோம் ஒவ்வொருத்தரும் கவலைப்படுவோம் எனக்கு இதை செய்ய கடைக்கு மாப்பா அம்மா எனக்கு செஞ்சது மிச்சம் நான் அவங்களை கொண்டும் செய்ய கடை சொல்லியே இதை பின்னுக்கு கொஞ்சம் ஹதீஷ் சொல்றேன் உட்கார்ந்து கொண்டு எனக்கு யோசின சுகானம்மா நாங்க படிச்சது என்னப்பா கிதாபுல் என்ன இருக்குது நபீடைய வாழ்க்கை இப்படி இருந்திருக்குதா நபி இப்படிப்பட்ட ஒரு சோ அட்வான்ஸ் ஆன ஒரு மனிதரா நபியனுடைய வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான அதுல ஒன்று தான் கணவன் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ரைட்ஸ் கடமைப்பாடு கணவன் செய்யோனும் யாருக்கே மனைவிக்கு செய்யணும் இதுல ரெண்டு வகையான விஷயம் இருக்குது ஒன்று இருக்குது ஒரு சல்லி அல்ல குணத்தால் சம்பந்தப்பட்டது யாருமே வந்து சல்லிய பற்றி கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல ஏன்ன மாப்பிள்ள ஊடு வாங்கி தரல என்ன மாப்பிள்ள கிண்ண தரல ஏன் மாப்பிள்ள பெருநாளைக்கு செலவழிக்கல ஏன் மாப்பிள்ள என்ன செய்யல என்ன மாற தரல்ல என்ற மாப்பிள்ள வந்து என்னோட இப்படி நடந்து கொள்றாரு என் மாப்பிள்ள யாரு தெரியுமா எப்ப பார்த்தாலும் அவருடைய முகத்துல மூணு பட்டிஸ் புரிச்சிடலாம் என்ன செய்யலாம் மூணு பட்டிஸ் புரிச்சிடும் முகம் இப்படி முகம் கண்டுகளுக்கு ஒரு கால் வந்துச்சு யாரோத்தரும் கோல் போட்டாரே சிமுக்கா கூட கூலாகிட்டாரா இவ்ளோ கூழா எல்லாம் நடக்குதுவாப்பா எல்லாருக்கும் நடக்குது இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி முதலாவது பணத்தோட சம்பந்தப்பட்ட மூணு ஹக்கு இருக்குது முதலாவது ஹக்கு மகர் நாங்க பேசிட்டோம் இரண்டாவது ஹக் ஒன்று இருக்குது அவருக்கு நாலாந்த செலவுக்குரிய பணம் கொடுப்போம் நாலாந்த செலவுக்குரிய பணம் சாப்பாடு உடுப்பு தண்ணி மருந்து அதுக்காக வேண்டும் போற்றாம் ஒரு பெண்ணுக்கு முடிய வெற்றது பெண்ணுக்கு இங்க போட்டது ஹராம் கூடாது நீங்க உங்களோட ஊரில் உதாரணம் எங்களை பொறுத்தவரை வருஷத்தில் அப்படியே சமர் ஆகும் சமர் வந்தால் சமருக்கு சமர் யூனிஃபார்ம் இது அப்படியே வரும் நல்ல மழை காலம் சமர்ல போட்ட ஷூவை தண்ணிக்கு தாங்கி பிடிக்கிற ஷூ தேவை பெண்கள் லேசில் அவங்களுக்குரிய ரைட்ஸ் எல்லாம் சரியா தெரியும்டா நான் ஒரே சொல்றது தான் பில் கிளின்டன் அமெரிக்காவுடைய செக்ரெட்டரியா எஸ்டேட் செக்ரட்டரியா இருக்க மாட்டா அவவும் சொல்லுவான் நான் ஒரு முஸ்லிமுடைய நான் வந்துட்டு ஒரு முஸ்லிமான ஆளுடைய கணவனாக இருக்கோகம் ஒரு முஸ்லிம் உடைய கணவனாக நான் விரும்புவேன் இது நான் மிக தெளிவான விதத்தில் ஒரு பெண்ணுக்கு ஏற்ப மனைவிக்கு செலவழிப்போம் பெரிய வசதி இல்லையோன் கொடுத்ததில் இருந்துக்கு செலவழிக்கிறேன் ஆச்சரிய ஹதீஷ் நீ செலவழிக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் ஒரு ரோட்டில் போராள கொடுத்தீங்க ஒரு பள்ளிகட்டு நீங்க எல்லாத்துக்கும் நன்மை في சொன்ன மனைவியினுடைய வாயில அள்ளி போடக்கூடிய ஒரு கவலை உணவுக்கு உனக்கு நன்மை கிடைச்சும் யாருக்கு யாரு கோவா மனைவியிட வாயில அள்ளி போடக்கூடிய ஒரு கவலை உணவுக்கு நன்மை கிடைச்சும் நீங்க கொஞ்சம் யோசிக்கிறா சொன்ன மனைவிய உண்மையான இவருக்கு மனைவி இல்லை உண்மைய சொல்லிக்கலாம் தானே ஒரு வார்த்த பே அ மனைவிய போடக்கொள்ள அல்லாவுக்காக போடுற அல்லாவுக்கானி தீத்துலே அதை தீத்தினாலே என்ன சரி வேறம் இது ஒரு ஹதீஸ் உண்மடையோ எட்டிய வாயில போட்டா என்று அங்க இருக்கத்தான் செய்யும் டபல் மீனிங் இல்லாம தீட்ட போவீங்க நீங்க கிட்ட போறதே இல்லாம நீங்க செய்ய போற செய்ய மாட்டீங்க அதனால தான் இஸ்லாம் சொல்லிருக்கு மனைவிக்கு செலவழிக்கிறத்துக்கு நம்ப கிடைச்சும் மேல்மிச்சமாக ஒரு ஹதியா கொடுத்து மனைவிக்கு அப்ப இது ஒரு செயலி சரி ஹதீஸ் வந்து இருக்குது ஆச்சரியமான ஹதீஸ் பதிவாக இருக்குது حلت عائشة ديقاء رضي الله تعالى نا شول را نان اول نالوكا اندرك الى نبیلت لان اول پمبولة واند حنداء بنت عطبہ اما واند عبو سفیاء مدية مني بھی واند شول را نبیلت يا رسول الله انك اول پرچنا ان اول پرچنا دريما ان ابا سفیان رجل سخیر اید کنور عبو سفیاء ندرك را رے ایوار اول پیشی اول پیشی کلن او کرده کشتا ஒட்டிக்க ஒட்டி து கையை பிரிச்சவே ரெண்டு தான் வில விரும்பி அவ்வளோ பிசின் தான் தின்றோம் இல்லை மற்றவனுக்கு பின்ன மனைவிக்கு கொடுக்கல அப்ப சொன்னு சரியான ஒரு பிசின் தாரா இல்லை அப்ப என்ன பத்துவா கேட்கிறான் لا من من ما ما يكفيني هذا يا يا رسول انت انت يا رسول الله الله الله سبحان பெ கணவன் தரும் வரைக்கும் பார்த்துக் கொண்டிருக்க தேவல்ல சொன்னாங்க தர இல்ல கணவன்ட சேப்புல கைய போட்டு அனுமதி இல்லாம உனக்கும் உன் பிள்ளைக்கும் எவ்வளவு செலவுக்கு பணம் தேவையோ அதை மட்டும் உனக்கு எடுத்துக் கொள்ளேன் அனுமதி கேட்கத்தேவல்ல மார்க்கத்துடைய உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அவர் தெரியாம இருக்கிறோம் இதுல இன்னும் ஒன்று தான் இந்த விஷயத்தை ஒவ்வொருத்தரும் கருத்து எடுங்கான விதவைகளும் நூற்று கணக்கான குழந்தைகளும் இன்றைக்கு சம பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் மனைவிய தலாக்கு சொல்லிட்டோம் கா சொத்தை பணம் கொடு மாசத்துக்கு இருந்த குழும்புடைய காலியார் இந்த நபக்காவுடைய பணம் எப்படி போகுதுன்னு கேட்டா சுபஹானம்மா சட்டம் கொடுக்கோணம் என்ன செய்ய சொல்றாங்க நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு நாட்டு சட்டத்தை ஏமாத்த ஏலும் காலியை ஏமாத்த ஏலும் கோட்டை ஏமாற்ற ஏலும் படைச்ச ரொம்ப ஏமாற்றாங்க ஏராளமான பெண்கள் சப்பாங்க கஷ்டப்படுறாங்க நல்லவன் என்ற பெயரு வாங்காத இந்த பிரச்சனை யாருக்கு இருக்குதோ உளமாக்கல் அணுகுங்கோ நான் என்ன செய்யணும் சொல்றாங்க குரான் சொல்லுது உண்ட மனைவிய விட்டு நீ வரக்குள்ள அவ இதில் தான் நிறுத்தம் ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோ அந்த ஊட்ட நீ திருப்பி வாங்கி எடுத்திடாதே அந்த ஊட்ட அவளுக்கு அந்த ஊட்ட கட்டக்குள்ள மாப்பிள்ள காணி அவர் தான் கட்டிக்காரு சுபகானி தலை அல்லது சிந்தனை நடக்கிறவத்தை பாருங்க அந்த மாப்பிள மவுத்து மௌத்தான மையத்துடைய உம்மா மாப்பாமண்டே இந்த காலி பண்ண முடியுங்க யாருக்கு இந்த பூக்கு இது நடக்காத சம்பவம் நடக்குது எங்க நடக்குது எப்படி நடக்குது சொல்லுது இந்த அடிமைகளாக உலகத்தில ஒரு விஷயத்தை அடுத்த சப்தேன் வீடு என்று சொல்லக்கூடியது கணவன் கட்டின வீடு மனைவிக்கு அதுல பங்கு இருக்குது பிள்ளைகளுக்கு அதுல பங்கு இருக்குது பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது வயிற்ற உள்ள பங்கு கணவன் பராமரிப்பில் இருக்குது ஒரு புள்ள வைத்திருக்குது எப்ப வைத்திருக்குது நாலு மாசம் பூர்த்தியாகிவிட்டது அந்த மாப்பா விட்டு விட்டு போகக்கூடிய சொத்துல பங்கு இருக்குது எப்படி பங்கு வைக்கிறது தெரியாது குரான் மிக தெ அன்புக்குரிய சங்கையான சகோதர்களே அனந்த சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் அந்த சொத்து அதே முறப்பிரகாரம் பங்கு வைக்க பாருங்கோ கொஞ்சமும் செய்ய வேண்டாம் மருமகள் பிரச்சனை அல்ல அல்லா என்ன சொல்றான்னு அதை செய்வேன் அவருக்கு ரெண்டு பொம்புள் கல்யாணம் முடிச்சு மனைவி கத்திரம் எவ்வளவு பங்கு போகணும் நீங்க விட்டுட்டு போற வீட்டுல மட்டுமல்ல நீங்க விட்டுட்டு போற காணில மட்டுமல்ல நீங்க விட்டு விட்டு போகக்கூடிய பனண்டோல் அவர் பங்கு இருக்குது எதுல பங்கு இருக்குது நீங்க விட்டு போகக்கூடிய பொருள் சொற்பமானதாக இருக்கலாம் அற்பமானதாக இருக்கலாம் உலமாக்கள் சொல்றாங்க ஒரு வலிவு இருக்குது இதையும் விட்டு அந்த காசியும் அனந்தர சொத்தாக பங்கு வைக்கப்பட வேண்டும் நிரந்தரமாக இருப்பாங்க அதுல ஒன்று அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவங்க இரண்டாவது யாரு రెണ്ടാమది ముస్లిమే కొలశేయ కుడి కొలశేయ దవంగ వమన్ కతలా ముమ్మీనన్ ముతమ్మిదన్ ఫజజాఉహు జహన్నమ్ అల్లాహ్ ఖురాన్ లషుర్రాన్ అవండే కులి జహన్నం అంద జహన్నతిల్ నిరంతరවව රුපාන් మూනావది అల్లాహ్ సోల్రాన్ ఉమైయత తిల్క హుదుదుల్లాహ్ అనందర శత్తు పంగు వేక ర మొర అల్లాహ్ ఉడియ కట్టలై ఇరుకి యారుమారు చేయవాంగలో అవంగ నరహతిల్ నిరంతరවව රුපාන් ఎనేవే న్యావహతల్ వెచి కొంగో అద్ల శెంజ తురోహం மாறுபாடு பெண்கள் இதுல வந்த கலப்பிடம் யாருக்குமே தெரியாது மூத்த மனைவி சொல்லிட்டா கணவண்ட சொத்தை பிரிக்கிறது சரி கணவண்ட இரண்டாவது மனைவிக்கு கொடுக்கவே மகன் சொன்னாரு உம்மாட்ட பயிற்று உம்மா சாட்சியும் நீங்களும் எந்த வாப்பாட கொண்டாட்டி என்ற விஷயத்தில் எனக்கு ரெண்டு பேர் உண்டுதான் எப்படி வாட பொ நீங்களும்ாட்சி வாப்பட பொ சாட்சி ரெண்டு பேரும் உண்டு புறான் என்ன சொல்லிருக்கிறதோ இதைத்தான் அமல் செய்வேன் இதுக்கு மேல் நிறவா உங்களுக்கு சொத்து வேணும் என்றால் எனக்கு கிடச்சி பங்கு அப்படியே எடுத்துக்கோ இது விளையாடவான யாரும் விளையாதவான தங்கச்சி தாத்தமா இருக்கெல்லாம் வாப கை நிறைய கொடுத்து எல்லாம் அனுப்பியாச்சு மறு வாரம் இல்ல நீங்கள மார்க்க உருவாக்குறாக்கள் நீங்கள் பாப்பா தங்கச்சி மாற தாத்த மாற பொம்ப அனுப்பி வச்சிட்டாங்க சுடுதண்ணி மாதிரி அப்படியே கொடுத்தா பிடிக்கும் மச்சனை கொடுத்தா பிடிக்கும் பிடிக்கும் புள்ள பெ கட்டங்கள் நாங்க சொல்லே நாய் என்ன கிடைச்சதுக்கு நான் செய்ய போறது அவசியம் இல்ல வாப்பா செஞ்சேக் கோபத்தில் ஒரு கட்டத்தில் படிக்கிறது இங்கிலாந்து அவர் ஒரு வெள்ளக்கார கிறிஸ்டியன் வந்தோ எப்படியோ அந்த புள்ளிய முடிச்சு கொண்டார் அவர் அங்க முடிச்சுக்கொள்ளாக்கு மகன் கரையால முடிச்சாரு சொல்லி வந்த ஆத்திர வந்த கோபத்தில் என்ன செஞ்சாலும் தெரியுமா இந்த காணி அப்படியே அல்லா தரநாடினா கூறையே முடிச்சுக்கொண்டு தாரைக்கு அப்படிப்பட்ட and அப்படிப்பட்டேக்கான அவசியம் இல்லை சொல்லி எல்லாம் பிரிச்சிருக்கு வாங்க கண்டின பண்ண வேண்டியில் உவனமாயிருக்க தங்கச்சிக்கு தாக்கக்கு போக வேண்டிய ப்ராப்பர்ட்டி சரியா கைத்தாக நூலுக்கு தேவை என்பதன் காரணமாக சொல்றேன் எங்களுக்கு சரி நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் முஃ்தி தஸ்மான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதி எனக்கும் மேலே நானும் அனந்தரசத்து பங்கு வைக்கிற விஷயத்தில் நானும் எனக்கும் அல்லா ஒரு கொஞ்சம் அறிவு தந்திருக்கிறான் அது எனக்கும் நானும் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அதுல வரக்கூடிய ஒரு ஆயத்துக்குரிய விளக்கத்தை சில கட்டங்களில் குரானுடைய சில ஆயத்துக்கு விளக்கம் உங்களுக்கு ஹதீஸ்ல குரான்ல கிடைக்க மாட்டாது அல்லது புக்ல கிடைக்க மாட்டாது சில மக்களுடைய வாழ்க்கையில தான் கிடைக்கும் சில மக்களுடைய வாழ்க்கையில தான் கிடைக்கும் அவர் சொல்றாரு எனக்கும் இந்த ஆயத்துக்குரிய விளக்கம் என்னன்னா முஃப்தி ஜெனாசால் தூக்கி கபரில் வச்சாரு மகிழவுக்கு பிறகே இந்த முஃப்தி ஷபிஷா அல்லது அப்துல் சொல்லக்கூடியவர் அந்த கங்க தங்கி இருக்கிறார் மையத்துக்கு வந்தவர் மதரசாவில் சரியான தலைவலியாக இருக்குது மருந்தேவு மீது எடுத்துக்கொண்டு வாங்க நேரம் வாப்பட ரூமுக்கு வாப்பட ரூமு என்ன சொல்றேன் மருந்து கையில் கொடுத்தாராம் இது விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் பெரியவருக்கும் பங்கு இருக்குது குடிக்கிறதுக்கு வரட்டுமே சொல்றாங்க தெரியுமா பாய்ரண்ட்ரண்ட் செய்தி அனுப்பி டிப்பான்ஸ் அட்வான்ஸ் காலம் அவங்களும் என்ன கேட்கிறாங்க டிஷர்ட் எனக்கு துனியா துனியா மனைவியினுடைய சொத்து பங்கு வைக்கப்பட வேண்டும் அல்லாருக்கு நசிவாக்குவனாக மூணாவது சம்பந்தப்பட்ட ஒரு கவிழ் துண்ணிக்காக சொல்றது அது அதுக்கு கவிழ்து கும்ப்து அதுக்குள்ளிபி வெரி ஒன்று அல்லா சொல்றான் அஸ்கின் தும் மின் குஜிதிக்கும் உங்க சக்திக்கு ஏற்ப அவர்களுக்கு நீங்க வீடு கொடுக்க வேண்டும் இருப்பிடம் கொடுக்கல் கொடுக்கணும் ஊடு கொடுக்க அவங்களுக்கு ஊடுன்னு செல்லக்குள்ள நீங்க யோசிக்க கூட மூணு பெட்ரூம் இருக்கணும் நடுவில் இருக்கணும் அங்கு கார் பார்க் பண்ணணும் அங்கே என்ன வேணும் உங்களுக்கு நபி ஆரம்பாஹுலம் ஏழையாக இருந்தாங்க நபீனுடைய பிந்திய காலத்துல நபிசல்லா சலமுக்கு பதினொரு மனைவிமார்கள் பதினொரு பேருக்கும் பதினொரு வீடு கொடுத்திருந்த பதினோரு பேருக்கும் சொந்த வாகனம் இருந்துச்சு அநேகமான ஆட்கள வீட்டில் வேலைக்கு ஆள் இருந்தாங்க பிற்காலம் நாயகம் தேவையான ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவை வச்சிட்டு மௌத்தான சொன்ன பைத்துல்பக்கா செலவுக்கு பணம் பைத்துமால் பொருட்பு பூர்த்தி செய்யப்பட வேண்டும் கண்ணியமானவனோ இதே போல என்ன குடும்பம் எனக்கு கண்ணியமானது நான் எப்படி கண்ணியமானவனோ இதே போல என் குடும்பம் பிறகு எனக்கு கண்ணியமானது வரைக்கும் செஞ்சுட்டு பேச்சுடுவோம் உலகத்தில் விதவைகள் தலாக்கி சொல்லுவதாக இருந்தாலும் முறையாக தலாக்கி சொல்லப்பட வேண்டும் கல்யாணம் முடிக்க நீங்க முறையா முடிக்கோ உங்களுடைய நபி மௌத்தானதுக்கு பிறகு அனந்தமே பங்கு வைக்கப்படல ஆனா நபி மௌத்தானதுக்கு பிறகு இது முதலாவது ரெண்டாவது மனைவிக்கு சொந்த ஊடு எப்ப கொடுக்கணும் ஊடுறாங்க பேசுகளே கொஞ்சம் எங்களா நல்லா முடிச்ச முந்தியா நல்லா மாமி மாமன் உட்கார்ந்து எங்கட பழக்கத்தில் எப்படி மனைவிக்கு ஊடு கட்டுறையா மகளிட கல்யாணத்துக்குத்தான் இவர் ஊடு கட்டுறது இவர் நினைத்து இவரே கற்ற இவரைக்கு இல்ல அது கற்ற மர்மானுக்கு என்னைக்கு நீங்க பள்ளியிலேயோ ரோட்டிலேயோ தெருவிலையோ ஜூலையோ தமிழ் துணிக்காக சொல்றீங்களோ அண்ட அட்ரஸ் உங்களுக்கு தெரிய மாட்டோன்னு மாமா சொன்ன ட்ராப் பண்ணிட்டு இருந்தோம் யாருக்கு சொல்லணும் அந்த ஊடக வாப்பாடு இல்ல உங்களோட ஊடு சொல்ல கூலி கொடுத்தியாசம் தெரியா அவட்டி உப்பு போட்டு கலக்கிப்போம் உங்களுக்கு கடைசிக்கு மாமி ஆமியா மாறி யுத்தம் எல்லாம் நடந்து காலி கோட்ட போனதுக்கு போனா நீங்க என்ன தெரியுமா என்ன மச்சான் தம்பி இவன் பயந்து அவனும் பயந்து நடுங்கிறாங்க என்ன செய்ய தெரியாம உங்களோட ஊடு கலவை மூடினா யாருக்கும் உள்ளுக்கு வரையலாம் உங்களோட கோட்டை உங்களோட பிச் இதும் முதல் நாள் நீங்க ஊடு கொடுத்தால் அடைவீங்க என்ன சரிவரமாட்டான் சொல்றீங்க மருமகள் சரி உறவுலான் மருமகள் நல்லா யாமச்சு கொள்ளுங்கத்தான் உம்மா உங்களோட மனைவிக்கு யாரு உறவுல மாமி ஒரு கோப்ப தண்ணி அவ எடுத்து கொடுக்க இதற்றின் குத்தவாரியல் ோ தண்ணி கொண்டாங்கோண்டு காக்கும் கேட்காம இருக்கிற ஒரு பக்கத்துல ஒன்றுக்கு மனிதத்தனம் நான் மனிதத்தனம் பேசல இப்ப நான் லோ பேசுறேன் லோல சட்டத்துல அவர் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல மாணிக்கு உதவி செய்யலாம் மாமியை ரெஸ்பெக்ட் பண்ண மாமி நல்ல ஒரு ஆளை பெட்ட வளர்த்து நல்ல தீனை மாமிக்கு வேலை செய்யலாம் என்ற கடமைப்பாடு யாருக்கு இல்ல யாருக்கு மாமி பார்க்கிற என் வீட்டுக்கு மறுமால் நாளிலிருந்து உழுப்பு கலர் வேலை இல்லை சொல்லி சேவன் கேள்வார மாதிரி பதினஞ்சு நாள்ல போறாரு எங்க போறீங்க போறேன் கல்யாணம் முடிச்சேன் வீட்டுல உமா நோயாளி அவங்களுக்கு யாரும் இல்ல அதுக்குத்தான் கல்யாணம் முடிச்சேன் கல்யாணம் கொடுமாங்க கல்யாணம் கூடும் நோக்கமே பிணைய கண்ணை பாதுகாக்கணும் தீன பாதுகாக்கணும் நபீனுடைய உம்மத்தை கட்டியெழுப்போணும் எந்த நோக்கமும் இல்ல இந்த கிளட்டு வயதுல இழுத்துக் கொண்டுள்ள உண்மைக்கும் மாப்பக்கும் செய்ய யாரையோ ஒருத்தர கொடுத்து போட்டுக்கீங்க சண்டை வருமா இசையா இஸ்லாத்தை இஸ்லாமா பாருட உண்மை உங்களுக்கு உண்மை வாப்பா நான் குடும்பத்தை பாப்பேன் மனைவியை பாப்பேன் ஆனா இந்த மனைவிக்கு மேல உண்மை பார்ப்பேன் ஏற்ப ஊடு கொடுங்க பதினோரு மனைவி மாறு இதை கொஞ்சம் நல்லா கேளுங்க மனைவி மாற எப்படி வச்சு கொண்டாங்க உதாரணம் சொல்றேன் உதாரணம் அல்ல நபீனுடைய சொல்றேன் உங்கத்துள்ள இந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கிறேன் நாயகம் பதினொரு மனைவி மார்கள் இந்த பதினொரு பேர்ல பத்து பேர் வந்து அரபு நாட்டை சேர்ந்தவர்கள் அதாவது பழகினவர்கள் பழகினவர்கள் ஏன் எல்லாம் ஒட்டகத்துக்கும் பாலைக்கும்ரே ஒரு பெண் இருந்த மிஸ் நாட்டை சேர்ந்த பெண் அவர் நயில் நதிக்கு பக்கத்தில் வாழ்ந்தவர் அவர் சென்மையான ஊர்ல பிறந்தவர் அவருக்கு வந்து அந்த பெண்ண வந்துட்டு மிஸ்ருடைய கவர்னர் இருப்பிடம் கொடுக்கல்ல அவர் ஊடு கொடுத்த அவள் எங்க மதீனா உணவடாவுடைய பள்ளிவாசலு சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் பச்சை பசுமையான ஏரியா சரிதுலா இம்ள்ளி கட்டப்பட்ட தோண்டப்பட்ட ஒரு கிணவு இருக்குது பாருங்கால வளர்ந்த கொழும்பு வச்ச பிடிக்குங்க இப்படிப்பட்ட இனிமைகளை இன்பங்கள் இஸ்லாம் எந்த பொண்ணுள்ள இந்தியா முறியணை தரத்தில் ட்ரீட் பண்ணுங்க இப்படி ஒன்று ஊடு கேட்டார் ஒரு கேள்வி ஒன்று செய்தி இப்படி ஒரு செய்தி ஒன்று இருக்குது எனக்கு சொந்த ஊடு இல்ல மனைவிக்கு ஒரு ஊடு இருக்குது அது மனைவி மனைவிக்கு கிப்டா கொடுத்தது அல்லது வாப்பம் அவுத்தானதுக்கு பிறகு என்ன மனைவிக்கு அனந்தர சொத்தா கிடைச்சது யாருக்கும் ஓடும் என்ன செய்ய ஒண்ணும் செய்ய தேவையில்லை ஒன்று செய்யலாம் உங்களோட மனைவிக்கு ரைட்ஸ் இருக்குது உங்களோட மனைவிக்கு ரைட்ஸ் உரிமை இருக்குது அவ சொல்லும் உங்களை பார்த்து இப்படித்தான் இது ஏங்க ஊடு மா ஊடு நீங்க தான் இது குரான் அவட ஊடு அவருக்கு ரைட் இருக்குறதுக்கு உங்களோட பொறுப்பு உங்களோட நோட சொல்றா எனக்கு பால் கொடுக்க அல்லது என் பியூட்டி எல்லாம் குறையுது நான் அப்படி இழுப்படுறேன் அவர் சொல்லி பால் கொடுக்கிறான் நீங்க பால் வாங்கி கொடுக்கத்தான விண்ணப்ப அங்கர் வாங்கி கொடுக்கணும் அல்லது இன்னமும் வாங்கி கொடுக்கணும் அப்படி இல்லாடா இன்னும் ஒரு பொம்புளையா கொண்டு வரணும் பால் கொடுக்கறதுக்கு பாலு கூடிய தாயாக அவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டி வரும் அவ சொல்றா பால் கொடுக்க ஏதாண்டு சொன்னா உங்களோட வேறொத்த பால் கொடுக்கணும் இப்ப நீங்க நினைச்சுக்கோங்க நான் கொடுக்க ஏதாண்டு சொன்ன நினைச்சுக்கோங்க நினைச்சு இப்ப நான் வார மூணாவது ஆளாக எனவே எனக்கு தாங்க அவருக்கு கேட்குமா கேட்க ஏதும் அவருக்கு இது புறான் சொல்லுது لَكُمْ அந்த பால் அங்களை போனா என்ன வீக்குதுவாப்பா மகரு கொடுக்கோனம் செலவுக்கு படம் கொடுக்கோணம் இருப்படம் கொடுக்கணும் எல்லாம் வாழ்க்கையில் அல்லா குரான் சொல்றான் கணவன் மனைவிக்கு மத்தியில வாழ்க்கையில் வார்த்தையை தான் நல்லா பாதிச்சு நன்றாக நடக்கமோ அப்படியெல்லாம் நன்றாக நடந்து கொள்ள பாரு கூடாது இது கூடும் இது வந்து கிரிக்கெட் மாறி பாருங்க சரியாவுக்குள்ளது அடிமைகளாக அவர்களை கண்ணியமாக சொன்னாங்க ஒரு வளைச்சல் எப்பயுமே இருக்கும் இன்னும் ஒரு புள்ள அழ இல்ல அழுகுது யார மறந்து கொண்டு வரது அலாத பிள்ளையவா அலாத புள்ளே தான் மருந்து செய்யும் வாப்பா இது மாதிரி பொம்புளிக்குறாவே அவத்தி தான் வேலை செய்யும் ஒரு பொம்பளை புத்தி நேரா விளைஞ்சா தான் யோசிக்கணும் என்ன நோக்கத்தில் சொல்றாருக்கு மட்டுமல்லே ஒரு நாள் அளவுக்கு தலவழி வச்சுருஷா கூல்டவுன் அவசரப்படாத உனக்கு என்ன சரி நடந்தா குளிப்பாக்கி கி நான் அடக்கி நான் தொழுவிப்பேன் உனக்கு சுவர்க்கமாக கிடைக்கும் என்று சொன்னி எல்லாம் சொல்ற அடக்கிட்டு இன்னும் ஒரு பொம்புளைய கிடையா முடிச்ச போறீங்களோட திங்கிங் இப்படி திங்க் பண்ண இல்ல பொம்பளைகள் எல்லாம் ால் படைவர்கள் விழா எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள் அந்த வளைவு எப்பயும் இருக்கத்தான் செய்யும் நேராக்க போனா உடஞ்சிடும் போனா உடைஞ்சிடும் சும்மா உட்டா அப்படியே சுருஞ்சிடும் கோவி அவர் சொன்னாரு உதாரணம் சும்மா கையில விரிச்சி வச்சா ரோஜா பூவ காத்துக்கு பறந்துடும் நீங்க நோனவ சும்மா வச்சா நீங்க பேலன்ஸ் வேணும் balance சும்மா வைத்தோக் அவ் எல்லாம் எல்லருக்கும் இருக்கத்தான் செய்யும் மலர போல ரோஜாவை போன்றே ரோசா பூவை போன்றவர்கள் ஆனா கசக்கினா கையக்கணுணும் ரோஜா பூதான் கசக்கிட்டா கைய கழுகணும் அவங்களை நீங்கள் தக்கல் பண்ணுவோம் ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா சொல்ற ஹதீஸ் கேட்டு நபீனுடைய வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை இதை படிக்கப்படியே ஆங்கிலத்தில் இருக்கிறேன் ஊட்டு முன்னுக்குத்தான் பள்ளி பள்ளிக்கு பக்கத்தில் இருக்குது என்னன்னு சொன்னா ஒரு கிரௌண்ட் இருக்குது அங்கத்தான் குழந்தைகள் எல்லாரும் விளையாடுவாங்க நான் நபீனுடைய மனைவி சல்லோ ஆலேசல்லமுடிய வீட்டுல இருக்கிறேன் நபீனுடைய பள்ளிவாசல்ல ஒரு பக்கத்துல அந்த வந்தவங்க சரம்படி விளையாடுறாங்க வந்து அப்படி கம்பால் விளையாடுவாங்க சரியான விருப்பமாக இருந்துச்சு நான் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க தன்ன கைலிருந்த சால்வை எடுத்து ஒரு கேட்ன போட்டாங்க பிரீஸ் என்ன இந்த இது விளங்குது இதுக்கு கீழ கேட்ன போடுற கேட்ன போட்டுட்டு என்ன சொன்னா யஸ்துருனி பிரிதாஹி ல்கை அன்துரா الى லக்பிஹம் الى லபிஹம் சும்மா யகூமு மின் அஜலி ஹத்தா அகூனல் லذي அன்ஷரிஃப் அல்லாஹ் அக்பர் இந்த நபி எங்களுடைய தலைவர் இந்த நபி ஒரு கணவர் எப்படிப்பட்ட கணவர்ண்டா ஆயிஷா காலை இப்படி வச்சு பார்த்துக் கொண்டிருக்கிறா நாயகம் சல்லாசியை இதை கொண்டிருச்சாங்க அப்படியே தலையை வச்சு கொண்டு பார்த்துக் கொண்டிருக்க வந்திருக்குறைக்கும் நாயகம் அதே இடத்தில் அப்படி இருந்தாங்க ஒரு மனைவி ஒரு விளையாட்டை யாருக்கும் விருப்பம் உள்ள பிரச்சின விளையாட்டை பார்க்கிறோம் இந்த விளையாட்டுல உள்ள அனாச்சாரம் இருக்கிறத பார்க்கிறார் விளையாட்டுல உள்ள அநாச்சாரத்தை பார்க்கிறார் ஒரு டி டுவெண்டி பார்க்க யாருக்கும் விருப்பம் உள்ள அநாச்சாரத்தை பார்க்கலாம் நான் சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்போர்ட் என்ன எங்களுக்கு நாங்கள் நல்லதாக இது ஒருத்தர் விளையாரு மார்கப்பட்ட பெண்களுக்கும் என்ன சொல்லிருக்கு அந்த பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்ட பார்க்கிறாங்க நிறை தலையை கொடுத்து இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கே ஆச்சரியமாக இருக்குது உட்கார்ந்து நின்று கொண்டு தான் உட்கார்ந்து உட்கார்ந்து கொண்டு ஒளித்து கொண்டே இருப்பாங்க அப்படியே தான் ஓத வேண்டியதெல்லாம் ஓதிட்டு கடைசியை கொஞ்ச நேரத்தில் எலும்பி மறுவா சதிவாங்க சொல்றாங்க நபி தொழுவாங்க நான் கட்டில பெட்ல படுத்துக்கொண்டிருப்பேன் தொழுகையை முடிச்சிக்கொண்டா நவர என் பக்கமாக பாப்பாங்க எனக்கு தூக்கம் பயிர் முடிச்சிருந்தால் என்னோட வந்து நபி சல்லு அலி வசல்லி என்னோட பேச ஆரம்பித்திருவாங்க அல்லாவோட பேசிட்டு வந்து மனைவியோட பேசுறாங்க நான் தான் தொழுதையாளி என்ன பாருங்க எப்படி நசீபில்லே கொஞ்சம் யாருக்கும் தொழுகையை தவிர சுனத்தான தொழுகை யாருக்கும் பண்ணீங்க அந்த இன்றைக்கு நாங்க என்ன செல்வோம் பன்னெண்டு வருஷ பிள்ளைக்கு கட்டாயம் நீங்கள் சரிய அப்படி இல்லை இன்னும் தகவல் பொதுவாக ஒரு மனிதனுடைய பழக்கத்தில் டிவோர்ஸ் சொல்லக்குள்ளோஸ் பண்ணோர்ஸ் காரணம் இவருக்கு சரியான பசி தேவை நாள் என்ன செய்தே மென்சஸ் காலம் கோமதி பெரிய மண்ட குத்திர தள்ளுவோம் வித்தியாசமா நடப்பாங்க எப்படி வித்தியாசம் என்றாந்து நான் எனக்கு பீரியட் வந்த காலத்துல நான் நபிய பார்த்திருக்கிறேன் நான் ஒரு கோப்பை எடுத்து ஒரு கிளாஸ் எடுத்து நான் தண்ணி இப்படி குடிப்பேன் அந்த கிளாச அந்த கோப்பைய நபி அப்படியே எடுப்பாங்க எந்த இடத்துல நான் வாய் வச்சு குடிச்சேனோ அதே இடத்துல நபி சொல்லா வாய் வச்சு குடிப்பாங்க எனக்கு தொழுகாது என்ன எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணுவாங்க அந்த இடத்துல வாய வச்சு அப்படியே குடிப்பாங்க சில கட்டங்களை நான் நபியை பார்த்திருக்கிறேன் எனக்கு மென்சஸ் வந்திருக்கும் நபி சொல்லா என் மேல் படுத்துக்கொண்டு குரான் என் மேல் சாஞ்சு கொண்டு குரான் குரான் நாயகம் இப்படிப்பட்ட ஒரு கண்பாட்டி கண்டு மனைவி இன்னும் ஒரு ஹரிஸ் தவிர இப்படிப்பட்ட நவி அப்ப இந்த நவி ஒரு நாள் ஆயிஷா சொல்றாரு நபியோட வந்துட்டு நபி அல்ல கணவர் அப்ப எந்த மாப்பிளம் இருக்கிறோம் ابو ابو ابو بکر بکر على صلى صلى صلى صلى الله الله الله الله عليه عليه عليه عليه وسلم وسلم نبی نبی صدیق صدیق صدیق رضی تعالی رضی تعالی تعالی ترفع بنت போ صوتك على رسول الله الله الله صلى صلى عليه عليه وسلم وسلم மகளுக்கும் இடையில நாயகன் அப்படியே பார்த்து வேற விட்டு வேறே நீ உங்களோட மகளிப்பேன மனைவி நீ போட்டாங்க பிறகு அபிசல்ல பிறகு ஆயிஷாவோட சேப்பாகிட்டாங்க சொன்னாங்க நான் நீக்கி நீ சரியாவிட்டாய் தப்பிட்டாய் இல்ல நல்லா பட்டு நீங்க உனக்குனா அர ஐதி கைவ ஹில்தி பைனக்கி பைனஹு வ பைனக்கி ஆயிஷா உங்களுக்கு ஞாபகிக்கடா எப்படி ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விட்டேன் நான் ஓரமா இருந்தா நல்லா கணத்துல பTick சரியா சரி சல்லி முடிச்சு கொண்டாங்க அதுக்கு பரோ ரெண்டு மூணு நாள் புகல்ல மர்வ வாராங்க அபூபக்கர் சுদ্দিক ரழியல்லாஹு அன்ஹு வந்து குவாராங்க சும்மாஸ்தஅன அபூபக்கர் சுদ্দিক மர்ரதன் உஹ்ரா இன்னமர்மரம் வந்து தட்றாங்க கதவ பெல் அடிச்சாங்க ஊட்டுக்குள்ள வારத்துக்கு அதுபத்தி கேட்டாங்க அனுமதி கொடுக்கப்பட்டு ஊட்டு பார்த்தா ரெண்டு பேரும் என்ன சத்தம் வெளியிலிருந்து பங்கெடுக்க சான்ஸ் தந்தது போல உங்க ரெண்டு பேருடைய சிரிப்புலயும் பங்கெடுக்க சான்ஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு ீங்க உள்ள தலைய போட்டு தேவையில்லாம மாட்டிக்கொண்டோம் சரியப்பா அதுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு முன் மாதிரி இன்னொரு கட்டத்தில் சொன்னாங்க தெரியும் அதை நல்லாய்க்குடமே சொன்னாங்கனைவா அவன் உங்களோடைய கோபம் இல்லை அவங்க கோபம் உங்களோட கோபம் பேரோட மட்டும்தான் கோவம் இந்த குடும்ப வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கை இன்னும் ஒரு கட்டத்தில் எனக்கு பார்க்கக்கூடிய ஆச்சரியமாக இருக்குது எப்படி வாப்பா நாங்க எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை கட்டியெழுக்க போறோம் இந்த உறவுல வளரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க வளரக்கூடிய பிள்ளைகள் அல்லா குடிப்பட்ட எனக்கு தெரிந்து அதுவும் தவறு செய்யக்கூடாதுள்ள போறேன் அல்லாஹ் குரான் சொல்றான் சஹாபாக்களை பார்த்தேன் நபிசல்லு அலிவசல்லம் ஊட்டுக்குள்ள போனத்துக்கு பிறகு கதவை பைத்து யாரும் தட்ட வேண்டாம் நான் குடும்பத்துக்குள்ள வேண்டாம் இது குடும்பத்துக்கு கொடுத்த நேரம் நவீனுடைய பொறுப்பு உலகத்துடைய பொறுப்பாக இருந்தாலும் நவீனுடைய பொறுப்பு குடும்பத்துடைய பொறுப்பு உலகத்துடைய பொறுப்பு இருக்கிறேன் நான் உலகத்துக்கு நபியாக வந்திருக்கிறேன் பேச முடியுங்க நாங்களும் என்ன சொல்லுமா இதுக்கு பிறகு மொபைல் நம்பரை கொடுக்கும் பொழுது இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்றா காலையில ஒன்பது மணி ஈவினிங் அஞ்சு மணி மறுவாது ஊட்டு மொபைல் போன் குடும்பத்துக்கு மாமிக்கு மாமக்கு சொந்த காராக்க அவங்க குடும்ப நீங்க ஒரு ஆள்கிட்ட நொம்பரை வாங்கக் ஒரு நொம்பரை யாரும் கேட்டா கொடுக்கமா இந்த நொம்பர் எனக்கு மட்டுமா நம்பர் நாங்க புதிய வயசுக்குள்ள போறதுக்குரிய வழித்தான் இந்த நொம்பர் எப்படி உங்களுடைய புகையிலாக இதே போல வயசும் அந்த போறதுக்கு அனுமதி வேணும் அனுமதி வேணும் இன்றைக்கு இந்த மொபைல் போனால் எத்தனை குடும்பம் தலாக் இந்த மொபைல் போனால் எத்தனை குடும்பம் தலாக் மூணா நாளா கடைசியா கேட்டேன் மொபைல் நொம்பர் ஒன்று சொல்றேன் யாராவது கொண்டேட போன் பிள்ள போன் ஊட்டு போனுக்கு இந்த ரீலோட் பண்றதுக்கு நம்பரை கொடுக்கிறீங்களே ரொம்ப கவனம் இப்படையில் ஹபீஸ் குரான் இதை குரான் இவர் பண்ணாரு கேட்கறதுக்கு பெண்களுடைய வாழ்க்கையிலேயும் என்ன இருக்குதே காந்த சக்தி இருக்குது நாங்க தொழுவிக்கிறோம் ஆண்கள் ஒரு ஆம்புல தொழிலே பின்னுக்கு நிற்கிறாங்க ஆம்பிளைகள் இமாமுக்கு என்ன சரி தவறு நடந்த என்ன தினபாபம் இமாம திருத்துவோம் சொல்றதில்லை யாரும் ஏன் காரணம் தினபாபம் அவருக்கும் சந்தேகம் சந்தேகம் நான் சரியா அவர் சரியா முழு பேரும் சலாங் கொடுத்தோன்னு செல்ல நான் தான் திருத்த நாங்களும் என்ன சொன்னேன் அப்படியா எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவ் தான் சொல்லுவோம் செல்ல சக்தி இல்லை நாங்க காலத்தில் பெண்களை விட்டு தூரமாக பள்ளிக்கும் பெண்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது ஆனா பெண்கள் கல்யாணத்துக்கு புகையிலும் இடம் பெண்கள் பள்ளிக்கு வரவானு சொல்றா நீங்க என்னது ஒன்றுக்குமே நீங்க போகக்கூடாது பெண்களாக இருந்தா தப்பி தவறு நீங்க இமாமுக்கு தொழுகே மிஸ் ஆகியிருக்கிற சித்திய கைய தட்டு பெண்களுடைய சுபகான் அல்லாவுடையும் காந்த சக்தி இருக்குது பெண்களுடைய சுபகான் அல்லாவுலையும் காந்த சக்தி இருக்குது இமாமுக்கு வேற எண்ணம் பைக்கிறோம் என்ன செய்ய வாணம் சும்மா நொம்பரை கொடுக்கவான மொபைல் போன் எல்லார்டையும் இருக்குது இந்த நாட்டில் இருக்கிறாங்க மக்களுடைய ஜனத்தொகை டுவெண்ட்டி மில்லியன் எத்தனை மொபைல் போன் நம்பர் இருக்குது எத்தன மொபைல் போன் நம்பர் தேர்ட்டின் மில்லியன் மொபைல் போன் நம்பர் தேர்ட்டீன் கிடைச்சது மொபைல் போன் லைன் இருக்குது நம்பர் இருக்குது அப்ப போன் எத்தனை ரெண்டு மூணு போன் இருக்குது அப்ப நொம்பரை போன பேசுறீங்க ஓடி வந்தாங்க மனைவி சொல்ேவனுக்கு தேவையான சாமான சொல்றதுக்கும் அவ என்ன சொல்லுவாங்க அத கூட காது எனக்கு நடக்குது உங்களுக்கு நடக்குது நபி நேரம் கொடுத்தாங்க அப்ப பயந்து உட்கார வச்சுக்கொண்டே நபியை உட்கார வச்சுக்கொண்டு கதை சொல்றாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா காலியா காலத்துல ஒரு சம்பவம் உண்டு என்ன சம்பவம் என்ன உட்கார்ந்து உட்கார்ந்து ஆச்சரியமான ஹதீஷ் ஆனா அந்த ஹதீசுக்கு விளச்சம் சொல்றது ரொம்ப கஷ்டம் வேண்டாம் அந்த பொம்புலையெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பேசின வார்த்தைகளும் அறுத்தமும் அப்படியே திருப்பி திருப்பி திருப்பி சொல்றாவது அவட பேர் அமுதர் காலத்தில் காலத்தில் காலத்தில் பதினோராவது زوجي ابو ذر انما بين مولاوده ما ابو ذر فما ابو ذر اونك તરીما ابو ذر யார ಅಂತ சொல்லி উনাসুন মিন خুলি উudni ইন কাادله পোড়কুদিয়ে আন্দ ইদু মিনুংগ্রது কাదుপু মিনুংগ্রது পোলে আবരും انك ভিনিংಿಕೊಂಡে ইরূপারে মালা আমিন শহমি আলদি তো হলদে পোরা মাপলে পনডوني পোরা আপনি শেলি শেলি শেলি পেйте গাদেশিয়া আয়েশা সিদ্দিক রাদিয়াল্লাহু তাআলাহা எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க ஆயிஷாஹு அலைவசல்லாம் எப்படிப்பட்ட நபி தெரியுமா அதுல விளங்கி ஆயிஷா ஏதோ நோக்கத்துலதான் இதை சொல்றா அபுசர் அந்த உம்முசர் ஓடே சொல்லுவீங்களோ தெரியான்ற மீனிங்ல தான் சொன்னா அத சொல்ல முடியே சொன்னாங்க சொன்ன ஆயிஷாவே நான் உன்னோட எப்படி இருப்பேன் என்றா உம்முடே அபு ஜர் எப்படி இருந்தாரோ இதே போல தான் இருப்பேன் ஆனா ஒரு நாளும் நான் தலாக்கி சொல்ல மாட்டேன் என்ன சொல்றது கவனம் இன்னொரு கல்யாணம் முடிப்பேன் கவனம் இன்னொரு கல்யாணம் முடிப்பேன் இது என்னோட வார்த்தை யாரும் உங்களோட பெண்கள் சொல்ற கதைகள் பெறது திரது அவருக்கு வாரிங் கொடுக்கிற வார்த்தை சொல்லிக்கொள் நாயகம் குடும்பத்தை இன்னும் ஒரு நாள் நபி மனைவி கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த நபி கல்யாணம் முடிச்சாலும் யூத பொம்புல அறியாட்டி சஃ கேள்விப்பட்டே சபியா ரொம்ப அழுது கொண்டிருக்கிறா பாருடைய மகள் உங்களோட மனைவி என்று சொல்லிட்டாவே என்று சொன்னதும் நாயகம் எப்படி தெரியுமா நடந்து கொண்டாங்க ஒரு நடப்பு எப்படிப்பட்ட அழகான பரம்பரையில பிறந்த ஒரு பொம்புல புல் அல்லா நீ யாரு தெரியுமா உண்ட சாத்த யாரு உண்ட கணவன் யாரு அவரும் ஒரு நபி அல்லையா நீ ஏன் யாராவது சொன்ன தனித்து ஏன் உரி பண்றாய் குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு ஒரு ஆச்சரிய சம்ப உறவை எப்படி வளர்த்தாங்க ஒரு நாள் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நபியுடைய மனைவிமார்கள் இது பகல்ல அப்ப என்ன செய்யாத்தால ஒரு சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்கு சொல்றேன் சரி, சொல்லுவாங்க, எனக்கு சாப்பட மாட்டேன் ஆயிஷா சொன்னா குழன்னு முகத்தில் தேச்சு எங்க வீட்டுக்குள்ள எனக்கு மனைவிட சொல்கு முகத்தில் எடுத்து முகத்தில் எனக்கும் அவங்களுக்கு வெளியல்லா அவசரமா சொன்ன உமர் யாரு உமரை கண்டு நபியினுடைய மனைவி கண்டு நபியும் பயப்படுற அளவுக்கு உமர்வார செல்லுவாரு நேரே ஒரேப்பா என்ன நினைச்சேன் சொல்றே பந்துட்டுவம் அப்படியே நடக்குது அவர் சட்டத்தை உயர்த்தி பேசுறா உமர் சும்மா கேட்டுக் கொண்டிருக்கிறாரு சொல்லி பரிகாரம் காணேலா எனக்குள்ள நோய் இவருக்கும் இருக்குது என்று சொல்லி நான் அப்படியே வெளியே வாரேன் வெளியே வரக்குள்ளே உமர் வெளியே வந்தாரு கேட்டாங்க ஏ மனிதா என்ன ஜோரா பேசுறான் இவரு அமில் இந்த நோய்தான் எனக்கு சாப்பாட்டையும் அழகாக சமைச்சித்தாராள் எனக்காக வேண்டி ஏராளமான கஷ்டங்களை எல்லாம் இவள் சுமந்து கொள்றாள் அப்படி இருக்கக்குள்ள இவளுடைய பேச்சை கொஞ்சம் காலால கேட்டுட்டு அப்படி இந்த காலால் விட்டா என்ன வரப்போகுது யாரு சொன்னாங்க அங்க சொல்லை ஒருத்தான் தங்க குடும்பத்தை நடத்தாட்டி காட்டினாங்க இப்படித்தான் தங்க குடும்பத்து வாழ்ந்தாங்க அதுக்கு மேல இன்னும் ஏராளவருக்கு சொல்றதுக்கே அல்லா சுகா நம் அனைவருக்கு நசீவாக்குவானாக விளம்பரங்க அழகா இருக்கும் எப்பயும் எனக்கு அழகா இருக்கும் அழகா பாருங்க அழகா வைங்கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு இல்லை என்றிருந்தால் உங்களுக்கு அவர் தண்டிக்கோ மேலும் அழகா இருக்கும் எனக்கு அழகாக இருப்பதை விரும்புவது போல நான் அவளுக்கு அழகாக இருக்க விரும்புகிறேன் எப்பேன் பொம்பு எனக்கு முன்னால் எப்பே அழகாக இருக்கணும் மனம் பூசணும் விரும்பேன்னைவித்துக்கு அந்த சுனத்தை சொல்லி சொல்லப்பட்டு மனைவிக்கு முன்னால் இன்னும் ஒரு ஹரிஸ் வந்தேன் ஒரு நாள் புகாரி இதல் புகாரல ரிவாயத் இல்ல இல்ல டவுட் சந்தேகத்துல கன்பார் இல்ல சொல்றாங்க ஒரு நாள் ஆயிஷா ஆயிஷா திர்அரபியல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவிய வீட்டுல இருக்காங்க ஒரு மனைவிக்கும் டேன் கடச்சறதே 9 நாளைக்கு பொறுகு 8 நாளைக்கு குறுகா 8 நாளைக்கு 8 நாளைக்கு 8 நாளைக்கு குறுக கடச்சதே அப்ப மனைவிய வீட்டுல இருக்காங்க இந்த கிரக்கம் உதாரணமா வெச்சுக்கோங்க அஸ்ரவுட்ல ஒன்பது நாளைக்கு போகலான்னு சொல்லி அவர் கேட்டார் என்ன அதே மூஞ்ச போறோம் அதே மூஞ்சே வேற பரவாயில்லை ஒன்பது நாள் எட்டு நாளைக்கு போற ஒரு ரூட்டுக்கு வந்திருக்கிறாங்க விருப்பமான ஒரு சாப்பாடு சமைச்சு அந்த சாப்பாட்டை நபிக்கு அனுப்பி வச்சுக்கிறாங்க அவங்களோட வேலைக்காரி இந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வாரா இந்த மனைவி ரூட்டுக்கு முஹார் ரஹமத்துல சொல்றாங்க இத கண்டதுமே இவக்கு பத்து ஏ என்னோடு மையத்தூடா ஏ இங்க சாப்பாடு இல்லையா அவட சாப்பாடு எங்க வரோட இது நம்பிக்கை நடந்தது போல எங்களுக்கு நடக்கு நீங்க சும்மா சொல்லுங்களேன் இப்ப நீங்க கொழும்புல நீங்க காலி போன உமாட்டு போனேன் உம்மை கேட்டா என்ன சமைச்சமாக சொல்லி நீங்க சொன்னீங்க உம்மாட்டி உமா கொஞ்சம் பிளாக்க ஆக்கி கொஞ்சம் புளியான ஹொதியோடு போட்டு வைங்கள சொல்லி பாப்பா பில இங்க வரணும் தெரியுதா பெண்கள் வாங்கினீங்க நீங்க என்ன நீங்க செகண்ட் கிளாஸ் ஆகிட்டீங்க இது உமாட்டிய இந்த கதை தங்கச்சி பிடிக்கும் இது நவீத ஊற்று சம்பவம் இது என்ன சரியான கோபம் ஒரு பக்கத்துல மாறிடுச்சு அபிசல்ல என்ன செஞ்சிருப்பாங்க போயிக்கும் நேரே காதி கோட்டுக்குத்தான் அங்கிருந்து போகணும் இவள் பொல்லாதவள் கண்ணியம் இல்லாதவள் ஒன்றும் சாப்பாடு நல்ல ருசியாக்கி சாப்பாடு மசாலா புறக்கி புறக்கி சாப்பிட்டாங்க இன்னும் பத்திர நெருப்புல நெருப்புல பெட்ரோல் உத்துற கதை இது சாப்பிட்டு போட்டு சொன்னாங்க அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டு நல்லா நீங்க உடச்ச பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரம் ஒரு பாத்திரம் உண்மைக்கு ரோஷம் வந்துட்டது இந்த ரோஷம் பெண்களுக்கு வரத்தான் செய்ய முடியாங்க இதுதான் குடும்ப வாழ்க்கை அதுக்கு மேல இந்த மனைவிக்கு செய்யணும் சுபகான் அல்லாஹ் நாயகம் செல்லாஹு அலஹிசல்ல மௌத்தா போன மனைவிமாரே மறக்க ஒரு நாளும் மனைவிமார்கள் மௌத்தா இருப்பாங்களா கணவன் மௌத்தா நீங்க இன்னொரு கல்யாணம் முடிச்சுட்டீங்களா சொல்றேன் இரண்டாவது கல்யாணம் முடிச்சுட்டீங்க முதல் மனைவியினுடைய எந்த ஒரு கவர துறையையும் நீங்க பேசி பேசி தெரிஞ்சு உங்களை நீங்க நல்ல புள்ளையாக்க போவாங்க இந்த நோய் சமூகத்தில் இருக்கு இதை கொண்டு போக போன மனைவியாக வாழ்ந்தவள் ஒரு நாள் மனைவியாக இருந்தாலும் உங்களோட மனைவி என்ற பெயர் இருக்கத்தான் செய்யும் அவளை நல்லாக மதிக்க பாருங்கள் நான் மூணு ஹதீஷ் சொல்றேன் மூணு ஹதிஷ் ஒரு நாள் சொல்றாங்க பிறகுதான் என்ன நபி முடிச்சாங்க அவ மௌத்தாகி மூணு வருஷத்துக்கு பிறகுதான் நான் நபியோட வாழ்க்கையை ஆரம்பிச்சேன் எனக்கு அவ நான் கண்டுபில்லை எனக்கு அவ தெரியாதே ஆனா எனக்குளங்குதில்ல நபி சல்ல பேசுறாங்கன்னு சொல்லி நான் ஒரு நாள் சொன்னிஷா சொல்றா நான் கேட்ட நபிய பார்த்து ما تذكر عن عجوز من اجائز قريش يا رسول الله قريஷகளுடைய கெலவி மார்கள் ஒரு கெலவிய நீங்க ஏன் இவ்ளோ பேசுறீங்க அவ மௌதாகுல அவ கிட்டத்தட்ட வயசு தெரியுமா 40ல முடிச்சார் 65ல மௌத்தார் நபிக்கு ওয়াদা நபிக்கு அவக்க ওয়াদা 65 ஆக இருக்குது மௌத்தாகறேன் என்றால் 15 ವರ್ಷ 25 ವರ್ಷ கெப்டிச்சனா 40ல முடிச்சாங்க 15 வருஷம் அப்ப 50ல மௌத்தlandı 65 ವರ್ಷ அந்த நன்றியுள்ள கணவனாக அல்லாஹ் என்னையும் ஆக்கி வைப்பானாக உங்களையும் ஆக்கி வைப்பானாக மா சொன்னாங்க புதுசி கிடைச்சதே பலச மறக்க வேண்டாம் புதுசி வந்திருக்குதே பலச உரமாக்க வேண்டாம் உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் அவளை என்ன நிராகரிக்கும் பொழுது என்னோட என்ன உண்மைப்படுத்தினால் மக்கள் எல்லாம் பொய்படுத்த நல்ல பொம்ப எனக்கு தரல இன்னும் ஒரு ஹரிஸ் தர ஒரு நாள் நபி சொல்லம் இருக்கிறாங்க கதவு தட்டினாங்க ஒரு பொம்புல வந்து கேட்டாங்க அந்த சத்தம் இருக்குதே ஹதீஜா ருதி அல்லாஹு தாலாடைய சத்தத்தை போல சத்தம் ஹதீஜாவுடைய தாத்தா வந்து இருக்கா சொல்றா நாயகம் சல்லு அவட பிரிய கேட்டாங்க அவருக்கு நலவை மறக்கல்ல அந்த மனைவியினுடைய நலவை பேசினாங்க சொந்த மனைவிக்கு மட்டுமல்ல நான் ஊட்டல இருக்கிறேன் ஒரு நாள் ஒரு பொம்புல வந்தாசு அந்த பொம்புலையை கண்டதுமே நீ யாரு கேட்டாங்க அந்த பெண் சொன்னாத்தல் சொல்லி வரவேற்கு الله, تقبل على هذه هذه وسلم வரு வாழக்கூடிய காலகட்டத்தில் வீட்டுக்கு வருவா ஏதோ ஊட்டு வேலை செயலத்துக்கு இந்த இந்த நான் இவள இதெல்லாம் மனிதன்லைவைக்கு செலுத்த வேண்டியது செய்யணும் அதை இன்ஷால்லா நாளைக்கு அதே பார்ப்போம் நாளைக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கிக்குவானாக ஒவ்வொருத்தரும் கிளாஸ் உண்மையான நோக்கம் இந்த கிளாஸ் உண்மையான நோக்கம் உலகத்தில் நல்ல மாப்பிளமாறு எப்படி வரைய ஒரு வாப்பா மாப்பிள நல்லமுண்டா நீங்க மட்டுமல்ல நல்லம் உங்களோட நல்ல தனம் ஒரு குடும்பத்துக்கு அப்படியே வரும் சந்ததிக்கே வரும் அதனால தான் சொல்றேன் அன்பா சொல்றேன் இறக்கமா சொல்றேன் இந்த விஷயத்த ஒரு லெசனாக ஒரு பாடமாக ஒரு லெக்சராக எடுத்துக்கொண்டு போகாம இந்த வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இந்த வாழ்க்கையில கொண்டு வருவோம் குடும்பத்தோடு சேர்ந்து போவோம் குடும்பத்தை கண்ணியப்படுத்துவோம் இந்த வாழ்க்கையை முறைய நீங்க நாங்க ஒவ்வொருத்தரும் அமல் செய்வோம் என்றிருந்தால் கொண்டு பெரிய கைரிகளை வாழ்க்கையில் உருவாக்கிடுவோம் இதற்கொண்டு வாழ்க்கையில பெரிய நனவுகளை காணிடணும் நபிசல்லா சொல்லம் தங்க மனைவி ஒரு நாளும் உன்னை தலாக்கு சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லல நான் உன்னை தலாக்கு சொல்ல மாட்டேன் நான் உன்னக்கு எதிராக இந்த முன் இப்படியான வார்த்தைகளை பாவிச்சு அவனோட மனதுகளை நாங்கள் புண்படுத்தாம நாங்கள் எப்படி வாழ்வோமுண்டா நாங்கள் இந்த குடும்பத்தோட குடும்பத்தமாக வாழக்குள்ள சந்தோஷமா வாழ்வோம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மனைவியை ஹக்க பேச முந்தி பேசிட்டேன் வாப்பா உன்னோட ஹக்கு இருக்கதே இதே யாரும் மனதில் வாணம் எனவே இந்த விஷயங்களை வாழ்க்கையில கடைப்பிடிங்கோ நாளைக்கு இன்ஷா அல்லா மூணு டாபிக்ல நான் பேசுவேன் ஒன்று மனைவி கணவன் செய்ய வேண்டிய குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை இஸ்லாம் வந்து தாம்பத்திய உறவை பற்றி என்ன சொல்லிருக்கிறது பெண் பால் அன்று உறவு ஏராளம் தொழுகையை பத்தி பேசின குரான் ஜகாத்த பத்தி பேசின குரான் ஹஜ் பத்தி பேசின குரான் ஒரு மனிதன் தன்னுடைய பெட்ரூம் உள்ளவன் மனைவியாக ஒரு சந்தோஷத்தை வாழ்க்கை அடையலும் சுகானம் தான் இதுலாத்துக்கு அப்பால் பட்டதல்ல இஸ்லாம் என்றாலே சந்தோஷம் சந்தோஷம் என்றாலே இஸ்லாம் இஸ்லாம் மிகவும் மலர் அவங்களோட மனைவி எப்படிப்பட்ட ஒரு மனைவியாக இருக்கணும் முடிச்சிங்க முடிச்சோராமல்லாம் சரியில் உள்ளது இந்த விஷயத்தையும் கருத்தில் கொள்ளுங்க நல்லதை கொண்டு அமல் சேர்த்து அறிவித்தல் இருக்குது ஒரு அறிவித்தால் உண்ட என்னன்னு சொன்னா கம்ப்ளைன்ல இதை கொஞ்சம் கருத்து விடுங்கோ யூத் வாலிபர்கள் நீங்க யூனிஃபார்ம் நீட்டமான டிஷர்ட் அணியா சொல்லல ஏதோ கன்வீனியாக நீங்க குடும்பத்தை ஏன் காரணம்டா நீங்க உடுக்கிற யூனிஃபார்ம் இருக்குது இதே பின்னு காக்களுக்கு துளையிடாது உங்களை என்ன செய்யுது எல்லாம் பின்னுக்கு அப்படியே விளங்குது அப்படி ஷர்ட் கொஞ்சம் பணிஞ்சிருக்கோணும் டிஷர்ட் கொஞ்சம் பணிஞ்சு இருக்கணும் நீங்க கொடுக்கிற ட்ரௌசர் கொஞ்சம் மேல இருக்கணும் இங்க எல்லாம் பயித்து யூதர்கள் கிறிஸ்தவர் கொடுக்கறது மாதிரி ஸ்மார்ட் ஆடு பி ஸ்மார்ட் நல்ல அழகாக ரொம்ப மனம இருக்கணும் நீங்க என்ன செய்யணும் எதனாலும் பண்ணாம சும் அழகாக பி ஸ்மார்ட் நல்ல பிராண்ட் வாங்கி வாங்குங்க அதுக்காக வேண்டி ஹாவர்ட் இங்க போயிட்டு லண்டன்ல போயிட்டு வாங்க கேரட்ல போயிட்டு முடிகளை வலியுங்கோ அதுக்காக வேண்டி அழகென்ற பாருங்க வெளியில் கேர்ள்ஸ் சிஸ்டர்ஸ் நல்லா பிரச்சனை இல்லை மார்க்கம் சொல்ற உடுப்படுங்களாக மார்க்கம் அழகி சிப்படித்தான் உடுப்போம் எனவே இந்த விஷயத்தை கருத்து கொள்ளுங்க நாளைக்கு வரப்பில் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட முறையான உடுப்புகளை உடுத்தே பள்ளிக்கு வரப்பாடு இது ஒன்று இன்னமொன்று சொன்னா நாங்கள் அஞ்சாவது நாள் பூர்த்தி செஞ்சுத்தோம் நாளைக்கு இன்ஷா அல்லா கடைசி நாள் என்று நினைக்கிறேன் அல்லா அதையும் பூர்த்தி செய்யோம் அதிசயவானாக கூவத்தை இல்லாவினா இன்னொரு விஷயம் இதை பேசலா இன்னொரு கிழமை பேச இப்படியே பேசினு போனா இன்னொரு கிழமை பேசலும் என்ற அளவுக்கு சென்ற வருஷம் இதே விஷயத்த பேசினேன் ஆனா இது ஒன்றுமே நான் பேசல இதெல்லாம் புதிய விஷயம் சென்ற வருஷம் பேசின ஒரு சீலிபிருக்குதே அதே மடத்து கேளுங்கோ அதுலயும் கொஞ்சம் விஷயம் சொல்லிருக்கிறேன் இதே கேளுங்கோ கேட்டு கேட்கிறதல்ல பயான் கேட்கிறதும் பாட்டு அதிகமான சகோதரர் அல்லா அவருக்கு அமர்ந்து உதவிகள் செஞ்சிருக்கிறாரே அப்படிப்பட்ட நல்ல மக்கள் எங்களோடு அமர்ந்து கொண்டு நீயற்று வைங்க மௌத்தாக முந்தி சமூகத்துக்கு என்ன சரி செஞ்சுட்டு பள்ளி கட்டுறது மட்டுமல்ல மதரசா துறக்கிறது மட்டுமல்ல ஏராளமான வேலைகள் செய்ய வேண்டி ஒவ்வொரு யூத்தும் திறமைகளையும் திறனையும் அல்லா தந்த மலத்தையும் அல்லாஹுடைய தீனுக்கு பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தின சீவாக்குவானாக அல்லாஹ் தந்தருவானாக கருணை உடையவனே குற்றம் செய்த குற்றவாளிகள் யாழ்லா ஒன்பக்கம் கையெழுந்திருக்கிறோம் எங்களுடைய பாவங்கள் பகிரங்கமானது யாழ்லா எங்களுடைய பாவங்கள் பகிரங்கமானது யா சகல பாவத்துக்கும் தௌபா செய்து விட்டோம் யாழ்லா பாவம் செய்துவிட்டோம் யாழ்லா தௌபாவும் செய்துவிட்டோம் யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக பாவங்களை நன்மைகளாக மாற்றிவிடுவாயாக பாவத்தின் மீது வெறுப்பையும் கஷப்பையும் ஏற்படுத்துவதாக இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிறதையா இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிறதே நல்ல மக்கள் யாழ்ல்லா உன்னை நாடி வந்திருக்கிறார்கள் யாழ்லா உன்ன வீட்டை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா ல்லா உன்ன பத்தி பேசிட்டு கேட்கிறாங்க ஹபியுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசிட்டு கேட்கிறாங்க யாழ்லா எங்களை வீணாக்கிறாதயா எங்களை கபூர் சீவாக சந்தோஷமான குடும்ப வாழ்வை நசீவாக்குதுவாயாக சந்தோஷமான குடும்ப வாழ்வை நசீவாக்குவாயாக நிம்மதியை நெசிவாக்கியது வாயாக எந்தெந்த குடும்பங்களில் எத்தனை பிரச்சனைகள் தேவை <laughs> <laughs> தகுதியான கனவன் மனைவி நெசிவாக்கில் வயக எங்களுக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய மனைவ எங்களுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கும் யாழ்லா நல்ல ஒரு மாஹோலை தந்துடுவாக யாழ்லா நல்ல ஒரு சூழலை தந்திருவாகையாள்லா நல்ல மக்களாக வாழ விரும்புகிறோம் யாழ்லா சந்தர்ப்பம் பாவிகளாக மாற்றி விடுதி யாள்லா நல்ல மக்களாக வாழ ஆசைப்படுகிறோம் யாழ்லா சந்தர்ப்பம் சூழல் பாவிகளாக மாற்றி விடுதி யாழ்லா நல்ல மக்களாக வாழ வைப்பாக யாள்லா நீ இறக்க முடியவன் யாழ்லா இதோ கேட்க சொல்லியிருக்கிறாய்லா கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இவங்களை மன்னித்துடுவாகையாள்லா எங்களுக்கு தோபிஷ்யவாக யாழ்லா கடன் இல்லாத வாழ்வை நசீவா வாயாக குறையில்லாத செல்வத்தை சிவாக்கிவாயாக எங்களை பெற்றெடுத்தாக்களை பொருந்திக்காக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக நோயில்லாத வாழ்வை நசிவாக்குவாயாக குறையில்லாத செல்வத்தை நசிவாக்கிவாயாக அவர்களுடைய வாவுக்கு பாத்தியமான மக்களாக கபூர்சிவாயாக இந்த வாலிபர்களை பொருந்திக் கொள்வாக இந்த வாலிபர்களை பொருந்திக் கொள்வாக பெண்களை கபூர்சிவாக இந்த பெண்களை கபூர் சிவாக குடும்பங்களை பொருந்திக் கொள்வாக தாயிகளாக ஆலிம்களாக ஆவலா கேட்பாக உணவாக தருவாகையல்லா இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரையா நோயாளிகள் யாழ்லா கடனாளிகள் யாழ்லா வடக்கு வம்புல மாட்டிக்கொள்ளுகள் யாழ்லா கல்யாணம் முடிக்க வயதுவாக தகுதியான கணவன் மனைவி இல்லாதவர்கள் சகல பேவையில் இருந்து அல்லாவே அனைவருக்கு உதவி செய்வாயாக